வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒரு முத்து என்று நாகூர் ரூமி அவர்கள் எழுதியுள்ள மூன்று விதமான மூச்சு என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் நம் மூச்சு மூன்று விதமாக இருக்கிறது மெதுவான மூச்சு மிதமான மூச்சு விரைவான மூச்சு மெதுவான என்றால் நிதானமான ஆழமான நீண்ட மூச்சு என்று பொருள் தியானம் செய்யும் போதும் ஆக்கூர்வமாக எதையாவது செய்யும் போதும் ஆரோக்கியமாக வாழ விரும்பும் போதும் இந்த மாதிரி மூச்சுதான் விட வேண்டும் இது பரிபூரண்தான் நாம் பயிற்சி மூலம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் மிதமான மூச்சு இது ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்வதற்கு பயன்படும் மூச்சு விரைவான மூச்சு வேகமாக ஒரு காரியம் செய்வதற்கு இந்த மூச்சு பயன்படும் உதாரணமாக ஓட வேண்டும் அல்லது நீந்த வேண்டும் என்றால் இந்த மூச்சுதான் வரும் அப்போது மெதுவான தியான மூச்சு விட்டு கொண்டிருக்க முடியாது விடவும் கூடாது ஆனால் இவ்வகை மூச்சினால் ஆரோக்கியம் அதிகரிக்காது பந்தயத்தில் ஓடுவது நீந்துவது போன்ற காரியங்களுக்கு மட்டும் தேவையான ஆரோக்கியத்தை இது தரும் இந்த மூன்று விதமான மூச்சையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை ஏனெனில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவைகளாகவே நமக்கு வந்து போகின்றன ஆனால் மெதுவான சாத்தியமாக்க வேண்டும் இதுதான் வெற்றியின் ரகசியம் மூச்சை பொறுத்தவரை மிக மிக நல்ல செய்தி ஒன்று உண்டு அது என்ன என்கிறீர்களா அது நமக்கு கட்டுப்படும் ஆமாம் நாம் விரும்பினால் நாம் விரும்பியபடி மூச்சை கட்டுப்படுத்தலாம் அதுதான் இருக்கும் சிறப்பு என்பதைத்தான் இதுவரை பார்த்தோம் இனி எப்படி கட்டுப்படுத்துவது என்று பார்க்கலாம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாததாகவும் ஆனால் அதே சமயம் விரும்பினால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடியதாகவும் உள்ளது நமக்கு தெரியாமலே மூச்சு நாம் கொண்டிருந்தாலும் விரும்பினால் தெரிந்தே விடலாம் அல்லது விடாமல் இருக்கலாம் மூச்சு என்பது வெறும் காற்று அல்ல அது இறைவனின் அருகொடை அது ஒரு அற்புத ஆற்றல் இதெல்லாம் சொல்வது என்ன முதலில் நம்மிடம் உள்ள பொக்கிஷங்கள் என்னென்ன அறிவே கொஞ்சம் கூட இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் தன்னை கைது செய்ய வந்தவனின் அருந்த காதை எடுத்து ஒட்ட வைத்தார் செத்து போன லாசாருக்கு உயிர் கொடுத்தார் கொள்வதற்காக காத்திருந்த எதிரிகள் இருந்த திசையை நோக்கி மண்ணை எரிந்தார் முகமது நபி எதிரிகளுக்கு தற்காலிகமாக பார்வை போனது புத்தர் இருந்த இடத்திலிருந்து முப்பது மைல் தூரத்துக்கு ஒரு கோடு வரைந்து அதை ஆரமாக பாவித்து அதிலிருந்து ஒரு வட்டம் வரைந்தால் அந்த வட்டத்துக்குள் வரும் எதுவும் தன் கெட்ட குணத்தை மாற்றிக்கொள்ளுமாம் புத்தரை சுற்றியுள்ள வட்டத்துக்குள் ஒரு சிங்கம் வந்தால் அது புத்தரின் காலடியில் வந்து பூனை மாதிரி படுத்துக் என்னதுடனும் ஒருவன் கண்ணுக்கு தெரியாதே தெரியாது பஞ்சு பாதங்கள் வெட்டி உதைத்தனர் விவேகானந்தர் கொஞ்ச நேரம் அற்று கிடந்தார் உணர்வு வந்து எழுந்தவர் ராமகிருஷ்ணரின் கால்களில் விழுந்து மரியாதை செய்தார் ஓட்டை விழுந்ததால் நடுக்கடலில் தத்தளித்த கப்பலை ஊரில் இருந்தே பார்த்த நாகூர் அவர் வீசி எறிந்த கண்ணாடியை இன்றும் நாகூர் தர்கவில் காணலாம் இப்படி மகான்கள் வாழ்வில் நடந்த அற்புதங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த அற்புத சக்திகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தது மூச்சுதான் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா ஆனால் நீங்கள் நம்பாவிட்டாலும் உண்மை அதுதான் நம் உடலில் என்று தெரியாமல் நம் விருப்பங்களை நிறைவேற்ற முடியாது ஆமாம் மூச்சு இருந்தால் உயிர் வாழலாம் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை மூச்சினால் நம் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் இது நிச்சயம் உண்மையாக இருக்காது என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் பொறுமையுடன் இந்த அத்தியாயத்தை முழுமையாக படித்தால் அது உண்மைதான் என்பது உங்களுக்கே புரிந்துவிடும் எனவே காத்திருங்கள் நிதானமாக உள்ளே செல்லுங்கள் நம்முடைய மூச்சு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நமது பண்பு நலன்களும் சிறப்பு இயல்புகளும் இருக்கும் ஒரு குற்றவாளியின் மூச்சு ஒரு நிரபராதிக்கு இருக்காது ஒரு கவிஞனின் மூச்சு ஒரு விஞ்ஞானிக்கு இருக்காது ஒரு நல்லவனின் மூச்சு ஒரு கெட்டவனுக்கு இருக்காது ஒவ்வொருவரின் குண நலன்களுக்கும் உணர்ச்சி நிலைகளுக்கும் ஏற்ப அவர்கள் மூச்சு விடும் விகிதமும் மாறும் அல்லது மாறிக்கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்